நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாள்கள் கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்கள் சைவ பெருமக்களுக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம் பன்னிரு திருமுறைகளாகும் இவைகளுக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு எப்படி வடமுறை வேதத்திற்கு ஆற்றல் உண்டு என்று நாம் கோவிலில் அர்ச்சனை செய்தோமோ அதே போன்று ஆற்றல் உடையது நம்முடைய பன்னிரு திருமுறைகளாகும் இவைகள் தமிழ் வேதம் என்றும் சொல்லப்படும் தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார் என்று சேர்க்கலார் ஞானசம்புந்தர சுவாமிகளை பற்றி சொல்கிறார் அது ஞானசமுந்தர சுவாமிய பாடலுக்கு மட்டுமல்லாமல் எல்லா காடல்களுக்கும் அது பொருந்தும் அதோடு திருவாணிரி செவஞான சுவாமிகளும் ஒரு பாடலில் பரசமே கோழரியை பாலரா வாயனை பூம் பழனும் சூழ்ந்து சிலபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமல் நாம் குரவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர் நம் குலதீபத்தை விரதியமை ஆளுடைய வென்றிமலை இளங்கழிற்று விரும்பி வாழும் என்று சொல்கிறார் ஆக அப்படி மகத்துவம் மிக்க இந்த திருமுறைகளை நாம் வாழ்வில் பாடினால் நமக்கு எல்லா பெயர்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட திருமுறைகளில் மூவர் தேவாரத்தில் அற்புத பதியங்கள் என்று சில பதியங்கள் கிடைத்திருக்கின்றன அதில் ஒரு நம்முடைய திருவாவூடுறை தளபதியமும் ஒன்று ஞானசமுந்திர சுவாமிகளை அருள் அந்த பதியத்தை நாம் நாள்தோறும் பக்தி சிரத்தையோடு பாடினால் நமக்கு வாழ்வி பொருள் சேரும் வறுமை நீங்கும் நம்முடைய துன்பமும் நீங்கும் நம்முடைய துன்பத்திற்கு காரணம் வினைகள் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வீண் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நில எங்கிலரே என்று ஞானசமுந்திர சுவாமிகளையே அந்த பல சுருகியாக கடைசி பாடலில் சொல்கிறார் அந்த வினையாயினு நீங்கி போய் வினை நீங்கும் என்று வினை நீங்கினால் துன்பம் நீங்கு அர்த்தம் அதோடு மட்டுமல்ல எந்த சூழ்நிலையிலும் துன்பம் எப்படி வந்தாலும் அந்த சமயத்திலும் நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறோம் இடரினும் தடகினும் உண்ணினும் பிரசிப்பினும் இப்படி நமக்கு எந்த நிலையில் இருந்தாலும் நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்று சுவாமிகள் நமக்கு ஆணையிட்டு சொல்கிறார் இந்த பதியத்தை சுவாமிகள் பாடி பொற்களை பெற்று தனது தந்தையாருக்கு தீதியில்லாத நல் வேள்வி செய்யும்பார் கொடுத்தார் அதே போன்று நாமும் இந்த பதிகத்தை பாடினால் நமக்கு பணம் கிடைக்கும் வறுமை நீக்கும் அதோடு மட்டுமல்ல இந்த தலத்திற்கு அப்பர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறார்கள் மாணிக்கவாசர் பதியம் கிடைத்திருக்கிறது திருவிசைப்பா திரு மந்திரம் பெரிய பிராணம் போன்ற எல்லா பாடல்களும் கிடைத்திருக்குது இந்த பாடல்களை அனைத்தையும் எல்லோரும் பாடி எல்லா பெயர்களும் பெற வேண்டும் என்ற பெருநோக்கோடு ஒரு சைவ அன்பர் தன்னுடைய பெயரை வெளியிட விரும்பாத ஒரு சைவ பக்தர் இதற்கு பொருள் செய்து இரண்டு தக்க ஓதுவர்களை நியமித்து இந்த தளப்பதிகத்தை அனைத்தையும் பாட தக்க பக்கவாக்கியத்தோடு நமக்கு பாடி உதவிய ஓதுவமூர்த்திகள் திருத்தணி சுவாமிநாதனும் கரூர் சுவாமிநாதன் அவர்களும் இரண்டு ஓதுவார்களும் மிக குரல் வளம் மிக்கவர்கள் பக்கவாக்கியத்தோடு பாடியிருக்கிறார்கள் இவற்றை நாம் நாள்தோறும் பூஜை நேரத்திலோ நேரம் கிடைக்கும்போதோ போட்டு கேட்டு இந்த தளபதியத்தினுடைய பயனை எல்லோரும் பெற வேண்டும் எல்லா மக்களும் இதை கேட்டு பெற வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு இந்த திருக்கோயிலில் குடமுழுக்கு நடைபெறைய நாளாகிய இன்று இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதி ஆகிய இன்றைய தினம் இந்த புண்ணிய நாளில் இந்த குடம்புழுக்கு தரிசிக்க வரக்கூடிய மக்கள் அனைவரும் பெற என்ற நோக்கத்தோடு இன்றைய இந்த சீடி இந்த தேவார சீடி வெளிவருகிறது ரத்தப் பெருமக்கள் அனைவரும் இவற்றை அன்போடு வாங்கி போட்டு கேட்டு இந்த பலனை பெற எல்லோருக்கும் நமது நல்வாழ்த்துக்கள் வாழ்க அந்தனர் வானவர் ஆலினம் வீழ்க தன்புணை வேந்தனும் ஓங்குக ஆழ்கியது எல்லாம் அரண்மையை சூழ்க பையகமும் துயர்த்தீர்கே